தலைப்பு இருபத்து மூன்று பசு எல்லா பிறப்பிலும் உயர்வு அன்றியும் பசு எல்லா பிறப்பிலும் உயர்வு உள்ளதென்றும் அதன் கொம்பின் அடியிலே பிரம விஷ்ணுக்கள் இருக்கிறார்களென்றும் காவிரி முதலான புண்ணிய தீர்த்தங்கள் அந்த கொம்பின் நுனியில் இருக்கின்றனவென்றும் சிவபெருமான் சிரசிலும் சிவசக்தி நெற்றியிலும் இருக்கின்றார்களென்றும் சுப்பிரமணிய கடவுள் நாசியிலும் அசுவணித்தேவர் காதுகளிலும் சந்திர சூரியர் கண்களிலும் வருணன் நாவிலும் சரஸ்வதி குரலிலும் கந்தருவர் மார்பிலும் இந்திரன் கழுத்திலும் உருத்திரர் முதுகிலும் சப்த மாதர்கள் குறியிலும் இலக்குமி குதத்திலும் கங்கை மூத்திரத்திலும் பூமாதேவி வயிற்றிலும் யமுனை சாணத்திலும் திருப்பார்கடல் முலையிலும் யாகாகினி வயிறு முகம் இதயம் என்னும் உறுப்புகளிலும் அருந்ததி முதலான கற்புள்ளவர்கள் உடம்பிலும் இருப்பார்களென்றும் சொல்லியிருக்கின்றதே அன்றியும் பரமசிவன் திருமுடிக்கு அபிஷேகம் செய்ய யோக்கியமான பால் முதலான திரவியங்களை கொடுக்கின்றதே அன்றியும் திருவெண்ணீற்றின் காரணமான திரவியம் பிறப்பதற்கும் இடமாகவும் இருக்கின்றதே அன்றியும் நான்கு வேதமும் கால்களாகவும் கருமமும் ஞானமும் கண்களாகவும் ஆகமங்களும் சாத்திரங்களும் கொம்புகளாகவும் தருமமே உடலாகவும் தவமே நடையாகவும் கொண்டு பரமேசுவரனுக்கு விளங்கிய தரும இடபத்துக்கு இனமாகவும் இருக்கின்றதே அப்படிப்பட்ட மேன்மையுள்ள பசுவை ஐயறிவுடைய மிருக வர்க்கத்துள் ஒன்றென்று சொல்ல தகுமோ இதன் கன்றோ பால் கொடுத்தற்குரிய பசுவாவதில்லை ஏர் உழுதற்குரிய எருதாகத்தக்க சேங்கன்று என்று சொன்னீர்கள் தேவர்களெல்லாம் பிறப்பதற்கு தவஞ்செய்கின்ற மகத்துவமுள்ள இந்த திருவாரூரிலே பிறந்த எல்லா உயிர்களும் சிவகணங்கள் என்கின்ற சித்தாந்தத்தின்படி இந்த சேக்திரத்திலே பிறந்த இக்கன்றை சிவகணமென்று கொள்ளுவதை விட்டு சேங்கன்று என்று சொல்லல் தகுமோ புத்திரனோ ஆரறி உள்ள ஆண் மக்களில் சிறந்தவன் என்றீர்கள் சிவதரிசனம் செய்ய தேரூர்ந்து போய் செல்வ மறைப்பினால் கண்மறைந்து கன்றை கொன்றவன் சிறந்த நல்லறிவு உள்ளவனென்று சொல்லப்படுவானோ கன்று இறந்ததை ஊழ்வினையென்று உலகம் சொல்லும் என்றீர்கள் பிராரத்துவாதிகளேயல்லாமல் காமக் காமக்ரோதாதிகளால் பாவங்களை செய்வதற்கு ஜீவனே ஆகாமியகர்த்தா என்று கொள்கிற உத்தம மார்க்கத்தை உடையோர்கள் என்று சொல்வாரோ இதற்கு தக்க பிராயச்சித்தன் செய்விப்பதே முறையென்றீர்கள் மலையை எடுத்து உண்டு வயிறு நோகின்றவனுக்கு சுக்கு இடித்து கொடுக்கின் அது சொஸ்தப்படுமோ அதுபோல கொலை பாதகம் செய்தோர்க்கு பிராயச்சித்தன் செய்யின் அப்பாவம் நிவாரணம் ஆகுமோ அவ்வாறு செய்வேனானால் மீளா நரகத்தில் என் புத்திரனை வீழ்த்துவதுமன்றி யானும் வீழ்ந்து வருந்துவேன் இவ்வுலகத்திலும் என்றும் மீளாத பழிக்கு ஆளாகச் சமைவேன் அன்றியும் என் நிறந்த பெருமை பெற்ற இரவி குலத்திற்கும் என்னை அடுத்திருக்கின்ற உங்களுக்கும் ஓர் இழுக்கு வார்த்தையும் உண்டாக்கினவன் ஆவேன் ஆதலால் இனி என் சொல்லுக்கு இரண்டில்லை இந்த பசுவின் கன்றை கொன்ற பழிக்கு ஈடாக என் புத்திரனை கொலை செய்வதே நிச்சயமாகிய தீர்ப்பு என்று சொல்லிவிட்டு பின்பு மந்திரிகளுள் கலா வல்லவன் என்கின்ற மந்திரியை பார்த்து மந்திரி என் புத்திரனை அழைத்து போய் அந்த கன்று இறந்து கிடக்கிற வீதியில் கிடத்தி நீ தேரிலேறிக்கொண்டு அவன் உடம்பின் மேல் தேர் சக்கரம் ஏறும்படி செய்து கொலை செய்து வருவாய் என்று கட்டலையிட்டார் அப்போது மற்ற மந்திரிகளெல்லாம் கை நெறித்து கண்களிலே நீரும்ப மனங்கலங்கி பிரமை கொண்டு நின்றார்கள்